வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி செய்தி சேவை அக்டோபர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் தமிழக செய்திகள் குளித்துறை தாமிரபரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிற்றாறு அணை ஒன்றிலிருந்து வினாடிக்கு ஐநூற்றி முப்பத்தி கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை அரசு அறிவித்துள்ள கடற்பொழில் பாதுகாப்பு சட்டத்தால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை தமிழக அரசு தொடர்ந்து போராடி வருவதாக அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார் துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குங்கும பூ சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்டது தஞ்சை பெரிய கோயிலை தொடர்ந்து திருவாரூர் தியாகராஜர் கோயிலிலும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு மற்றும் தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்தினர் வடகிழக்கு பருவமழை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது என்ற இணைய வருகை இந்திய செய்திகள் காவலர்களின் சிறந்த சேவையினால் நாட்டில் அமைதி பரவி இருக்கிறது என காவலர்கள் வீர வணக்க தினத்தில் பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி காவலர்கள் வீர வணக்க தினமாக கடைபிடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது சபரிமலை கோயிலின் ஆச்சாரங்களை மீற கேரள அரசு முயற்சிப்பது சனாதன தர்மத்துக்கு விடப்பட்ட சவால் என திருவிதாங்கூர் ராணி கௌரி லட்சுமிபாய் தம்புராட்டி கருத்து தெரிவித்துள்ளார் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்களின் வருகையால் எழுந்துள்ள பதட்டம் காரணமாக சபரிமலை பகுதியில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது காஷ்மீரில் எல்லைப் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மூன்று இந்திய இராணுவ வீரர்கள் வீரமரணமடைந்தனர் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் சிக்கி ஆறு பேர் பலியானார்கள் தொழிலதிபர் மைன் குரேஷி வழக்கில் இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சிபிஐ யின் சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானா மீதே சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது பேரிடர் மீட்பு பணியில் அரும் சேவை ஆற்றுபவர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயரில் விருது வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தர் பகுதியைச் சேர்ந்த அர்ஷ்தீப் சிங் என்ற பத்து வயது சிறுவன் இந்த வருடத்திற்கான சிறந்த இளம் வயது வைல்டு லைஃப் போட்டோகிராஃபர் விருதினை பெற்றுள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் மாலத்தீவில் மறு நடத்த வேண்டும் என்ற முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமீனின் மனுவை அந்நாட்டு உச்ச தள்ளுபடி செய்தது அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவது என்பது அமெரிக்காவிற்கு ஆபத்தான நகர்வு என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் ஆகியோர் இடையிலான இரண்டாவது சந்திப்பு அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெறக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பத்திரிகையாளர் ஜமால் கசோஜி துருக்கியில் உள்ள தூதரகத்தில் கொல்லப்பட்டுள்ளதை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அவரது உடலை தங்களிடம் ஒப்படைக்குமாறு அவரின் பத்திரிகையாளர் நண்பர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் உலகின் மிக நீளமான கடல்பாலம் சீனாவில் இந்த வாரம் திறக்கப்பட உள்ளது ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் தொடர்பான வன்முறைகளில் ஒன்பது பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மனித கடத்தலுக்கு எதிராக போராடி இந்திய அமெரிக்க பெண்ணான மினால் பட்டேல் டேவிஸ்க்கு வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபரின் விருது வழங்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் தொழிலதிபர் விஜய 13 இந்திய வங்கிகளிடமிருந்து வாங்கிய ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடனை மீட்க கைப்பற்றிய அவருடைய கார்கள் இங்கிலாந்தில் ஏலம் விடப்படவுள்ளன தொடரும் ரூபாய் மதிப்பு சரிவால் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஐநூற்றி கோடி டாலர்கள் முப்பத்தி கோடி ரூபாய் சரிவடைந்துள்ளது ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் இணைப்பு மற்றும் 111 பதினோரு விமானங்கள் வாங்கியதில் ஊழல் நடந்திருப்பதாகக் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை தனது விசாரணையை தொடங்கியுள்ளது தனியாய் தனியார் துறையைச் சேர்ந்த ஹெச்டிஎஃப்சி வங்கி இரண்டாவது காலாண்டில் ஐயாயிரத்தி ஐந்து புள்ளி கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் கபடி லீக் போட்டிகளில் மும்பை அணியை வீழ்த்தியது புனே ஜிம்பாப்வே வங்கதேச அணிகள் மோதும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடர் இன்று மிர்பூர் நகரில் தொடங்குகிறது ஹங்கேரியின் புடாபஸ்ட் நகரில் நடைபெறும் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்கள் 125 இருபத்தி கிலோ எடை பிரிவில் இந்திய வீரர் சுமித் மாலிக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் விளையாட இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை சாய்னா நேவால் தகுதி பெற்றுள்ளார் டென்னிஸ் சீசனின் முடிவில் மகளிர் ஒற்றையர் பிரிவு உலக தரைவரிசையில் டாப் எட்டு வீராங்கனைகள் மோதும் டபிள்யூடிஏ தொடர் சிங்கப்பூரில் கோலாகலமாக தொடங்கியது திரைச்செய்திகள் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ள வடசென்னை திரைப்படம் திரைக்கு வந்த அன்றே தமிழ் ராக்கர்ஸ் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அஜித் படத்தில் ஓப்பனிங் பாடலை எழுத வேண்டும் என்று பெண் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கூறியுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சிவகார்த்திகேயின் தயாரிப்பில் அருண் ராஜா காமராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் கனா படத்தில் இடம்பெற்றுள்ள வாயாடி பெத்தப்புள்ள பாடலை சுமார் ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் கண்டு கழித்துள்ளனர் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நன்றி வணக்கம்